வணக்கம் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு புவியியலுக்காக கந்தர்புக்கூட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஏகாதிபத்தியத்தை குறிக்கும் இம்பீரியம் என்ற சொல்லானது லத்தீன் மொழியை சார்ந்ததாகும் இரண்டு அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தத்தின் பொழுது அந்நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் ஹெர்பர்ட் ஹூவர் என்பவர் மூன்று ஓப்ரா எனப்படும் ரகசிய காவல்படையை வைத்திருந்தவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த முசோலினி என்பவர் ஆவார் நான்கு தன்னை பின்பற்றியவர்களால் ட்யூஸ் என்று அழைக்கப்பட்டவர் முசோலினி ஐந்து ஜெர்மனியை சார்ந்த ஹிட்லர் என்பவரை பின்பற்றியவர்கள் பழுப்புச் சட்டையினர் என்று அழைக்கப்பட்டனர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு உலகின் தலைசிறந்த ஆசிரியர் என்ற விருதினை முதல் பெற்றுள்ளவர் யார் மூன்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரே அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்நாட்டு சரக்கு போக்குவரத்து சேவையை எங்கு தொடங்கி வைத்தார் நான்கு நூற்றி ஆறாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் எங்கு நடைபெறவுள்ளது ஐந்து சர்வதேச யோகா விழா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி